வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் யுத்த காண்டம் பானுகோபன் வதைப்படலம் ஐந்தாம் நாள் பானுகோபன் பதை நிகழ்ந்ததாகும் எள்ளல் செய்தியனை பற்றியே சிறையகத்திட்ட கள்வன் இப்பகல் முடிந்திடுமனது காண்பான் பொ படர்வேன் என புந்தி கொண்டவன் போல் ஒள் அழல் கதிர்வீசியே இரவி வந்து உதித்தான் சுருதி நீங்கி அவணர் கோணித்திறம் துயரம் பெரிது மெய்தியே இருந்துழி கண்டனர் பெயர்ந்து குருதினோக்கூடை ஒற்றரில் ஒரு சிலர் குறுகிப் பருதி தன் பகையடி பணிந்தீனென பகர்வார் முன்னமாயமாப்படைக்கலம் தூண்டியே மொயம்பு பன்னிரண்டு தூதனைப் படையொடும் படுத்து தொன்னெடுங்கடல் இட்டனை இட்டதைச் சுரர்கள் அன்ன காலையே விளம்பினர் அருமுகத்தவர்க்கே வெங்கண்மால் கறிக்கிளையவனாங்கது வினவி செங்கை வேலினையாயிடையிருந்தனன் செலுத்த அங்கு அது ஒல்லையின் மூவிறு புணரிகளகன்று பொங்கு தூய நீரழக்கரின் நடுவு பூக்கது வேக்கவேலையின் மாயமாப்பெரும் படை புறந்த கணம் தொலைவேதியதயர் உயிர் தறிந்து தொக்க பாரிடர் யாவரும் வீரர்தம் தொகையும் மிக்க திந்திரல் வாகுவும் எழுந்திவன் மீண்டார் ஆண்ட அவ்வெள்ளை வேல் படையருளி மீண்டு கந்த வேல் இருந்துழிப்போந்தது விரைவால் மா நகர் சுற்றியே சிறுணர்கள் இகலின் மூண்டு போர் செய்வான் புரிசையுள் புகுந்தனர் முரணால் அரணமுற்றுளாரின் நகர் அலைத்தலும் அவற்றை தரணி காவலன் வினவியே தன்னயல் நின்ற இரணியன் தனை முகத்து அண்ணலை முரணில் மக்களை அமைச்சனை விடுத்தனன் முறையால் ஆன காலையில் வந்து வந்து மானவேல்படை பண்ணவன் தூதனால் மற்றை ஏனையோர்களால் முத்திர வீரர்கள் இறந்தார் மீனமாய்க் கடல் புகுந்தனன் இரணியன் வெறுவி மன்னர் மன்னவன் இவையெல்லாம் வினவியே மனத்தில் உன்னரும் துயர் வேலை புக்கு ஆற்றலாது உழந்தான் இந்நகற்படையாவையும் பறந்தன இன்னும் துன்னலார் இவன் நின்றனர் என்று இவை சொற்ற வாசகம் வினவலும் சூரியன் பகைஞன் இற்றவே கொலாம் நம்பெரும் வாழ்க்கையென்று இறங்கி செற்றமோடு துன்பு எதிர் எதிர் மலைந்திடச் செங்கே பொற்றை அன்னதன் இருக்கையை ஒருவினன் போந்தான் போந்து கோ நகர் துன்பொடு புணர்ந்த வேந்தன் மாமலரடி அழை உச்சியின் மிளைச்சி ஆந்தரங்கமாம் அழியொடு முந்து நின்று அவுணர் ஏந்தல் இம்மொழி கேள்மியானன் என இசைப்பான் மாயை தந்த தொல்படையினால் சிறுநரை மயக்கி தூய நீர்க்கடலிட்டன் சுரரது புகழ ஆய காலையில் வேல் விடுத்தவர் தமை மீட்ட சேயை வெல்வது கனவினும் இல்லையால் தெரிகின் தெரிந்தவற்றுன குறைப்பது என் முற்பகல் செவ்வேல் பொருந்து கைத்தலத்து ஆறுமாம் முகநொடு பொருது வருந்திவன்படை ஆற்றலும் இழந்தனை வருதாய் இருந்து மற்ற இவன் வருதலால் உயிந்தனை எந்தாய் ஏற்றதுவோர் சிலை இழந்தனை மானமும் இன்றி தோற்று வந்தனை தொல்வரத் இயற்கையும் தொலைந்தாய் சீற்றம் உற்றிலன் முருகவேள் அவன் சினம் செய்யின் ஆற்றுமோ வெளாண்டமும் புவனங்கள் அனைத்தும் ஆரணந்தனை உலகடும் உண்டு முன்னளித்த காரணந்தனியாழியைக் களத்திடையணிந்த தாரகந்தனை நடிகமால் வரையொடுதடிந்த வீர வீரனை யாவரே வன்மையால் வெல்வார் புல் ஆகிய விலங்கினை படுப்பவர் புதலுள் வல்லியம் தனக்கு உண்டியாய் மாய்ந்திடும் கதை போல் எல்லையில் பகலமரரை அலைத்திடும் யாமும் தொல்லை நாள்வலி சிந்தியே குமரனால் தொலைந்தோ கோடலும் சுனை குவளையும் குளவியும் குறவும் நீபமும் புனைந்திடும் இளையோன் பாடலும் திரள் என்னாங்கு அவன் பணித்த புயத்து அண்ணலை வெல்வதும் மரிதால் நெடிது பற்பகல் செல்லினும் நிரம்புவது ஒன்றை இடைவிடாமலே முயன்று பெற்றிடுகின்றது இயற்கை உடல் வருந்தியும் தங்களால் முடிவுராவொன்றை முடியும் ஈதி என கொள்வது கயவர் தம்முறையே ஆற்றல் மைந்தரை இழந்தனை நால்வகை அணிகத்து ஏற்றமற்றனை என்னுடன் ஒருவன் நீ இருந்தாய் மேல் திகழ்ந்தனின் குலத்தினை வேரொடு வீட்ட கூற்றம் வந்ததும் உணர்களை இகலை மேற்கொண்டாய் பெஞ்சமம் செய்ய வல்லவர் கிடைத்திடின் மிகவும் நெஞ்சகம் தளிர்ப்பு வன் நேரலர் சமருக்கு அஞ்சினேன் என்று கருதலை அரசனி என்னும் முஞ்சு வைகுதியோ எனும் ஆசையால் உரைத்தே ஒன்று இனி மொழிகுவன் பொன்னகர் உள்ளார் சிறை விடுக்குதீ நம்மிடை செற்றமதகற்றி அருமுகத்தவன் வந்துழி மீண்டிடும் அதன் பின் இறுதியில் பகல் நிலைக்கும் நின் பெருவளம் என்றான் வெம்பு தோல் கதிர் வெகுண்டவன் உரைத்த சொல்வினவி தும்பயந்தொடை தொடை மணி முடி துளக்கி மொயம்பும் ஆகமும் குலுங்கிட ஒருவலி துயிர்த்து நம்பி மந்திரச் சூழ்ச்சி நன்றாலெனவில் என் இவை உரைத்தாய் மைந்த இன்றியான் எளியனாகி பொன்னுலகுள்ள தேவர் புலம்பு சிறையை நீக்கின் மன்னவர் மன்னன் என்றே யார் என மதிக்கற்பாலார் அன்னதும் அன்றி நீங்கா வசையும் ஒன்று அடையும் மாதோ கூ நொடுவதே பங்கு குருடு பேர் ஊமையானோர் ஊனமது அடைந்த புண்மையாக்கையோடு ஒழியும் அம்மா மானம் அது அழிந்து தொல்லை வலி இழந்துலகில் வைகும் ஏனையர் வசையின் மாற்றம் எழுமையும் அகழ்வது உண்டோ தேவர் மலர் மேலோனும் செங்கண்மால் முதலாவுள்ள ஏவரும் ஆணை போற்ற இருந்து அரசியற்றல் உற்றேன் மூவரின் முதலா முக்கண் மூர்த்திதன் வரம் கொண்டுள்ளேன் மேவலர் வலர் சிறையை என்று விடுவனோ விரல் இலா போல் பேரிழில் இளமையாற்றல் பெறல் அரும்பெருக்கை வீரம் நேரரு சுற்றம் யாக்கையாவையும் நிலையவன்றே சீர் எனப்பட்டதென்றோ நிற்பது செருணர் போரில் ஆறுயிர் விடினும் வானோர் அரும் சிறை இறந்திடவரினுமல்லால் இடுக்கணொன்றூரினும் தம்பால் பிறந்திடும் மானம் தன்னை விடுவரோ பெரியரானோர் சிறந்திடும் இரண்டு நாளைச் செல்வத்தை விரும்பியானும் துறந்திடேன் பிடித்த கொள்கை சூரன் என்று ஒரு பேர் பெற்றேன் இன்னும் ஓர் ஊழிகாலம் இருக்கினும் இறப்பதல்லால் பின்னுமிங் கமர்வது உண்டோ பிறந்தவர் இறக்கை திண்ணம் மின்னனும் வாழ்க்கை வேண்டி விண்ணவர் கஞ்சி இந்தமக்களேன் யான் மாயவன் தனையும் வென்றேன் அஞ்சினை போலும் மைந்த அழியனின் இருக்கை போகி துஞ்சுதி துஞ்சலில்லா வரத்தினேன் தொலைவதில்லை நெஞ்சிடை இறங்கியாதும் நினையலை நேரலார் மேல் வெஞ்சமற்புரிய போவேன் என்றனன் இவ்வகை தாதை கூற இரவிதன் பகைஞ்சன் கேளா உய்வகை இல்லை போலும் உணர்ந்திலன் உரைத்தது ஒன்று மெய்வகை விதியை யாரே வென்றவர் வினையிற்கு ஏற்ற செய்வகை செய்வேன் என்னா சிந்தை செய்தி இனைய சொல்வான் அறிவொரு சிறிதும் இல்லேனடியேன் மொழிந்த தீமை தும் உள்ளம் கொள்ளாதி நீ பொருத்தி கண்டாய் சிறியதோர் பருவப்பாளர் தீ மொழி புகன்றாரேனும் முறுவல் செய்திடுவதன்றி முனிவரோ மூப்பின் மேலோ அத்தனி வெகுழல் நம்ம ஊர் அலைத்திடும் கணங்கள் தம்மை பித்தக வன்மை சான்ற விரல் புயனோடு மட்டு உன் சித்தமும் மகிழுமாறு செய்குவன் விடுத்திய நா கைத்தலம் முகிழ்த்து தீயோன் கழல் இணை பணிதல் செய்தான் பணிந்திடுகின்ற காலைப் பதுமை தன் கேள்வன் செற்றம் தணிந்த நன் உவகைப் பெற்றான் தனையனின் உள்ளம் போர் மேல் துணிந்தது போலும் நன்றால் துன்னலா தம்மை வெல்வான் அணிந்துடு தானையோடும் அகலுதி தொடையசை காமர் பொந்தோல் சூரி இது புகழமைந்தன் விடையது பெற்று மீண்டு மேதகு துயரினோடு கடிது தன் கோயில் புக்கு கடவுளர் பலரும் தந்த அடல் நெடும் படைகள் எல்லாம் ஆய்ந்தனன் எடுத்தான் அன்றே மையுரு தடங்கண் மாதர்வன முலை திளைக்கு மார்பின் மேயுரை ஒன்று வீக்கி விரல் மிசை புட்டில் சேர்த்தி கையுற ஒருவில்லேந்திக் கைப்புடை கட்டி வாழி பெய்யுரும் ஆவ நாழி பின்னுரவி கியாத்தான் சேமமாய் உள்ள எண்ணில் படைகளும் தேரும் சுற்றத் தாமணில் கவிகை வேந்தன் தனிமகன் கடையில் சென்று காமர்சூழ்கனக வையம் ஒன்றின் மேல் கடிது புக்கான் ஏமமா அல்வரையின் மும்பது அணைந்ததே பூ மற்றது காலை தன்னில் வாம் பரி தேரும் கொற்றவெம் களிரும் வீரர் குழாம்களும் குணிப்பில் வெள்ளம் சுற்றினையங்கள் முற்றும் துவைத்தன துவச கோடி செற்றினை இரவி செல்லும் தேயம் அது அடைத்ததன்றே தேரிடை புகுந்து நின்றோன் இப்பெரும் சேனை வெள்ளம் பாரிடை கொண்டு நின்ற புனரியில் பாங்கர் சூழ சூறிடை கொண்டான்பும் துயரமும் உளத்தை உண்ண போருடை திசையை நோக்கிப் பொள்ளென போதலுற்றான் மா வாழ்த்தெருவு பல கோடிகள் வல்லை நீங்கி மேவார் பொருத களத்தியல்லை விரைந்து நண்ணி மூவாயிரரும் பிறரும் முடிவான நோக்கி யாவா எனவே இறங்கிக் களுள் அல்லல் செய்வான் தாழ் ஆண்மை மிக்கா சுரன் மகன் தாங்கள் செல்லா நீளாகுலத்தின் அழிகின்ற தன்னெஞ்சு தேற்றி கேளார்த்தகைமேற் பெருஞ்சீற்றம் கிளர்ந்து செல்ல சூழால் இணையதொரு வாசகம் சொல்லல் உற்றான் மாசாத்தன்னர் அன்ன மாயவாட்டி தேசா கும்பேலோர்க்கு இளையோனைச் செகுத்திடேனேல் காசால் புலியும் அகல் அல்குலின் காமும் வெகே வேசாக்கள் பின் செல்வரியானில் விளங்க ஒரு சூளி ஏகலோடும் அண்ணான் வருவதனை நோக்கி அவனர் தங்கள் மண்ணாகும் நின்ற மகனாகும் அலைவதற்கு பின்னார் வருவார் என பூதர்கள் பேசலுற்றார் பேசுற்ற காலை அவுனப்படை பேர்ந்து சென்றாங்க ஆசற்ற பூதப்படை தம் எதிர் ஆர்த்து நேர பூசற்பரைகள் இயம்புற்றன பூமி பொங்கி மாசற்றவானை திசையோடு மறைந்ததன்றே ஆர்த்தார் கிடைத்தார் அடல் பூதர் அடுக்கல் மாறி தூர்த்தார் படைகள் சொரிந்தார் மரம் தூவலுற்றார் பார்த்தார் அவுனர் எழுநாஞ்சில் பரசு தண்டம் சீர்த்தாகியவில் உமிழ்வாளி செலுத்திவிட்டார் பொங்குவன்மை கொள்பூதரும் வெங்கொடும் தொழில் வினையரும் இங்கு இவ்வாறு எதிரேற்றிடா வெஞ்சமர் ஆற்றினார் அரிய ஒன்பகல் அல்லொடே பொருது பார்மிசை புக்க போல் இருதிறத்தரும் இகலியே விரவு பூசல் விளைத்தனர் உரங்கொழ்பாரிடர் உயித்திடு மரங்கள் குன்றுகள் மாண்டிட நெருங்கி நேர்ந்த நிசாசரன் சரங்கள் கொண்டு தடிந்தனர் வில்கொள்ளம்பினை வேலினை ஏற்கொள் நாஞ்சில் எழுக்கதை வர்க்கம்மானதை வன்கணர் கற்களால் துகள் கண்டனர் சிவந்த பங்கிகொள் சென்னிகள் நிபந்த மொயம்பு நிலத்துவுக கவிழ்ந்து உருண்டு களத்திடையவிந்த பூதம் அனந்தமே நெஞ்சம் நெடும் பதம் செஞ்சவித்தலை சிந்தியே எஞ்சு தானவர் எண்ணிலார் துஞ்சினார் பழி துஞ்சவே பாய்ந்த வாசிகள் பாரிடம் காய்ந்த யானைகள் காசினி எய்ந்த தேர்கள் யாவையும் வாய்ந்து பாரின் மறிந்தவே சோரி தூங்கிய தொல்பிணம் மேரு விண்ணை விழுங்கின காரியூர்தி கருங்கொடி ஓரி கங்கம் முலாயவே இந்த வாரி இருபாலரும் வந்து நேர்ந்து மலைந்திட புந்தி நோவரு பூதர்தம் முந்து தூசி முறிந்ததே தாழும் ஒன்னலர் தாக்கலால் நீள்கொடிப்படை நைக்கிட கூழை நின்றுடு கூலிகள் ஆழி என்ன அடுத்தவே புடை நிரம்பிய பூதர் வந்து இறைவிடாது எதிரியேற்றிடா அடலின் மேதகம் அவுணமாக கடலை நின்று கலக்கினார் ஒடிந்த தேர்கள் உலந்து பார்க்கிடந்த யானை கிளர்ந்தமா மடிந்த தானவர் மாப்படை தடிந்துலாயினர் சாரதிரும் கழல் சேர உணப்படைகள் முதிரும் குரல் ஏற்ற முடிந்திடலும் எதிரும் சமரத்திட எய்தியது ஓர் கதிரின் பகை அங்கு அது கண்டனனே சிந்தாய் வரும் இச்சில சாரதரே நம் தானையெல்லாம் நலிகின்றனரோ அடு அடுதேற்கடவா வந்தான் விரைவால் இமையோர் மறுகாய் வருகாலொடு படி மேல் உறவே படர்கின்றது போல் கொடிதாகியவில் குனியா முனியா வடிவாளிகள் தூயவுணன் வரலும் வண்டா தெரியல் வலியோன் வரவைத் தண்டாது அமர் செய்திடுசாரதர்கள் கண்டாரதிரே கடிதே நடவா அண்டார்தொகையச்சுரார்த்தனரே தருவும் கதையும் தருசூலமுமால் வரையும் கொழுவும் அழுவும் எழுவும் சொருகின்றனர் பல்வளனும் தொலையா எரியின் மிசையே இடுமந்தனர் போர் தொடுகின்ற கழல் தொகுசாரதர்கள் விடுகின்றையலாம் விசைவந்திடலும் அடுகின்ற சினத்தவுணன் தழலில் படுகின்ற சரம் பல தூண்டினே பனிபட்ட கனல் படை தூண்டுதலும் திணிப்பட்ட கணத்திரலோர் வரைகள் அணிபட்டதரு குலமாதியலாம் துணிப்பட்டனவே துகள் பட்டனவே கல்லும் தருவும் கதையும் பிறவும் சொல்லும் திரலும் துகள்பட்டிடலும் வெல்லும் தகுவன் மிகுசாரதர் மேல் செல்லும்படி வெங்கணி சிந்தினே சிந்துற்றிடு செங்கனல் வெங்கனைகள் பொந்துற்றிடுகின்ற வந்துடன் முற்றும் வருத்துதலால் நுந்துற்ற கனல் கனைவெந்திரோர் உடலம் புழிசெய்திடற்றனரால் படரும் குறியோன் கதை பஹ்ருளையா அடுத்தோல் கிரவுஞ்சம் அதாம் எனவே தெரிகுற்ற கனல் கனை சென்று புகப்பொருகுற்றமகற்றிய பூதர்மிசை பெருற்றது சோரி பெரும் கருவிண்டு உருவுற்றிடும் செம்பொழுகும்படி போல் கதிரும் கனல் வெங்கணே சாரதர்மை புதைகின்றொழி செம்புணல் செம்புனல் எழுவ உதிரம் பிற உற்றிடு தீயுறவால் எதிர்வந்தவை தன்னியிடம் உய்ப்பது போல் பிடமைக்கனை மாறிகள் தம்மிசையே பட வைத்தனர் சிந்தை பதைத்திடுவார் கடவுட்கதிரைக் கனலும் கொடியோர்குடைவுற்றனரால் ஒரு பூதரெலாம் நிலையழிந்து நடுங் கடல் பாரிடம் தொலையமுன்னம் தொலைந்திடுதானவர் வலி தெரிந்து வயம்புனைதானவர் தலைவன் முன்வந்து சார்ந்தனர் என்பவே ஆயகாலை அழிந்து வெம்பூதர்கள் போயவாறும் புரையறு சூர்தரு சேய வந்திரல் செய்கையும் நோக்கினான் காயும் வெவ்வரி கான்றிடு கண்ணினான் மலைக்குலக் கொடிவாமத்தன்மைந்தராம் இலக்க வீரருள் ஏனையமைந்தருள் தலை கண் நின்ற சயம் கெழுமைம்பினான் விளக்கில் தேரொடும் வெய்தியனையேகினான் ஆதி தந்தாரு முகத்தெம்பிரான் பாதமுன்னிப் பரவிக்கடிது போய் மேதகம் கதிர் வெம்பகை தானையாம் ஓதம் உட்கக் குனித்தனன் ஓர் சிலை காமர் மொயம்பினன் கைத்தனுக் கோட்டலும் தாமுனிந்து தகுவர்த்தம் தானைகள் தோமரம் கதைசூலம் வைவாளிவேல் நேமியாதி நெருக்குற வீசினார் வீசுகின்றவியன் படை மாய்ந்துக தேசுலாவு திரள் உடை மொயம்பினான் கோசை கொண்ட தன் சாபம் உமிழ்ந்து என ஆசுகங்கள் அளப்பில தூண்டினான் தூண்டும் வாழி துணிபடச் செய்தலும் மாண்டு போயினவற்றவர் வெம்படை ஈண்டு தானவர் யாரும் மறைந்திட மீண்டும் வார்க்கனை வீசினன் வீரனே கற்றை வார்சடை கண்ணுதலோன் சுதன் கொற்றவில் உமிழ்கூர்கனை விட்டன பற்றலார்மை படுதலும் அன்னவர்க்கு தாழ்முடி தோள் புயம் யாவுமே ஆரழிந்தன ஆழியழிந்தன தேரழிந்தன தின்பரிகைமுக காரழிந்த கடும் தொழில்தான் அவர் போரழிந்த புகுந்தன சோரியே மற்ற எல்லை வலியனம் தானைகள் இற்றவே கொல் இவன் சிலையாலெனா செற்ற நீரொடு செங்கதிர் மாற்றலன் ஒற்று தேர்வலவர்க்கிவை ஓதுவான் அடுத்து நம்படையட்டவன் முன்முற விடுத்தி தேரை வலவனை வெய்தன வடித்த விஞ்ஞயன் வன்மையின் நன்ன தேர் நடத்தி ஆர்த்தனாகர் நடுங்கவே மாண்ட கொள்கை அவுணன் வலவன் முன் தூண்டு தேர்மிசை துண்ணியன நண்ணியே பூண்ட தன் மூண்டு மேலவன் முன்னிது கூறுவான் எஞ்சலின்றிய என் பெரும் தானைகள் துஞ்சும் வண்ணம் தொலைத்தனை நீயினி உஞ்சு போக்கரி துன்றனை அட்டிட வஞ்சினம் கொடுவந்தனன் யானென்றான் என்றலோடும் இருந்திறன் மொயம்பினான் பொன்றுவோரையும் செய்து பின் வென்றுளோரையும் விண்ணவர் காண்குவர் நின்று தாழ்கலை நேருதி போர்க்கு விளைத்த சீற்றத்து விந்திரல் சூர்மகன் வளைத்த வில்லிடை வார்க்கணை ஆயிரம் தளைத்த பூந்தொடை வாகையன் தன்னுறம் துளைத்திடும்படி பூட்டுபு தூண்டினான் ஆகமூழ்கியடற்கனை போழ்ந்து பின் ஏகவென்றும் இளையவன் பின்னவன் சோகமோடு தன் தொல் சிலை வாங்கியே நாகற்போற்றிட நான் ஒலி கொண்டனன் நான் ஒலிக்கொடு நஞ்சழல் கான்ற தூணிவுற்ற சுருசரம் ஆயிரம் வேணுவித்து விரைவினில் தூண்டினான் ஏனுடை கொடியோன் புயத்தெய்தவே ஆயிரம் கணை அம்புயம் மூழ்களும் நோய் உழந்துவுள நொந்து நொடிப்பினில் தீயவன் மகன் செஞ்சரம் நூற்றினால் தூயவன் வில் துணிப்படுத்தானோ தின் திரல் புயன் செஞ்சிலை இற்றிட அண்டரஞ்சினரன் அவன் கொண்டூருத்துக் கொடும் தொழில் சூர் மகன் முண்ட நெற்றியின் ஒயம்புடன் வீசினான் வீசுவெம்படை வெய்யவன் சீரிய நீசன்மான் தகு நெற்றி உள் சேரலும் வந்தெழுச்செக்கற் போல் ஆசில் செம்புணல் ஆறு என சென்றதே தீயவன் ஓர் நின்று தேரின் நினைவிலனாகியே பின்றி முன்னுணர்வைத பெருந்தகை ஒன்று ஓர் வெஞ்சிலை ஒல்லையில் வாங்கின வாங்கி வாயுவின் மாப்படைத் தூண்டலும் ஆங்கு அவ்வையனும் அப்படையேவியே தாங்கிவன்மை தணித்தலும் தாவிலோன் தீங்கனல் படை உய்தனன் சீரியே மாரியன்ன கை மன்னவர் கோமகன் ஆரழல் படை அவ்வழி தூண்டலும் வீரவாகு விடுத்திடும் தீப்படை போறியற்றிப் பொறுக்கெனமீண்டதே சுடுகனல் படை போந்திடச் சூர்மகன் கடிது பின்னும் கதிர்ப்படை தானெடா அடுதி அன்னவன் ஆவியை நீயனா விடுதலோடும் விரைந்தது சென்றது விரைந்து வீரம் வீர மொய்புள்ளவன் தெரிந்து தெந்து சேனிட செங்கதிரோன்ப துறந்து நீக்கலும் சூர்மகன் பங்கையத்திருந்த வன்படை ஏவினன் என்பவே தேன்முகத்துத் திருமலரோன்படை வான்முகத்து வருதலுமாங்கு அவன் ஊன்முகப்படை ஒய்யனத் தூண்டினான் நான்முகத்தன் அடல் கணநாயகன் தூண்டு வேதன் படைக்கலம் சூர்மகன் ஆண்டு தொட்ட படையை அகற்றியே மீண்டு வந்திட வெய்யவன் வீரன் மேல் நீண்ட மாயன் நெடும் படை வீசினான் வீசுமப்படை தன்னை விலக்கினான் கேசவன் படையால் கிளர் மொயம்புடை மாசில் கேள்வியன் மற்ற அது நோக்கியே நீசன் மாமகன் உள்ளம் நினைவுவான் தொட்ட தொட்ட படைகள் தொலை உறவிட்ட நன்படை மேலினியாவையும் அட்டு நல்குமரன் கண்டதே ஆதலாலியானப்படை தூண்டிடல் ஊதியத்தை உடைத்தன்று மாயையால் ஏதிலானை இனியடல் செய்வதே நீதி என்று நினைந்தனன் நேரலன் விஞ்சை மாயவியன் முது மந்திரம் நெஞ்சமீது நெறிப்படையெண்ணியே செஞ்சுடற்கதிரைச் சிறை செய்திடுவஞ்சமைந்தன் மறைந்தனன் தேரொடும் பாங்கு முன்னரும் பின்னரும் பாய் தூங்கு தேரொடு துன்னலன் ஏகுரா வீங்கும் விரல் உடை மொயம்பன் மேல்வாங்கு வில் கனை மாறி வழங்கினான் சூரை என்ன திரிபவன் தூண்டிய மாறியில் வாழி படப்பட வள்ளல்மை ஊறதாகி உலப்பரு செம்புனல் ஆரது என்ன வழிக் கொண்டதாலோ அண்டர் நோக்கி அழிந்தனர் பாரிடர் தண்டமோடு தளர்ந்தனர் சார்பினோர் விண்டு விண்டு வெறுவினர செயல் கண்டு வீரன் கனல் எனச் சீரினான் ஒன்று ஒரு மாயை தன்னால் உயிந்து முன் வென்று போனான் இன்று உமது உன்னி நானோ இனியது முடிக்கற்றோ நன்றியது நன்றியது அம்மா நான் இவன் தன்னை இன்னே குறித்தனன் குமரன் பின்னோன் ஈது புந்தி தேற்றி இங்கு இவன் சூழ்ச்சி மாய்ந்து போதருகின்றவாறு புரிகுவன் விரைவின் என்னா சேதனம் கொண்ட துப்பின் தெய்வதப்படையைப் போற்றி மேதகு வழிபாடு ஆற்றி அவுணனைக் விட்டான் பொருவரும் திரலோன் விட்டப் போதகப்படையே பானாள் இருளினை இறியல் செய்யும் இரவி போல் சேரலோடும் விரைவொடுவிஞ்சை மாயம் விழிந்தது வேந்தன் மைந்தன் ஒரு பெரும் தேரும் தானும் ஆகியே உம்பர் நின்றான் தோன்றியே விண்ணின் நின்ற சூர்மகன் தொலைவிலாற்றல் சான்றதன் மாயம் போன தன்மையும் தடந்தோள் வீரனான்றனல் வலியும் நோக்கி அயர்ந்தனன் அயர்ந்து முன்னம் மான்றிடும் அமரரியாரும் மனம் மகிழ் சிறந்து நின்றா அவ்வழி வீர மொம்பன் அந்தர வழி கண் நின்ற மைவழி சிந்தை மைந்தன் மாண்பினை நோக்கி வஞ்ச வெவ்வழீனினி போதியான் இவன் என்ன கைவழி வரிவில் வாங்கித் தேரொடும் ககனம் சென்றான் விண்ணடை புகுந்த வீரன் வலர்கரும் சூரன் மைந்தன் கண்ணுர முன் புனேர்ந்து கணை பல கோடி தூர்த்தான் நன்னலன் அவனும் சீரி நவின்றது ஓர் சாபம் வாங்கி துண் என விசிக மாறி சொரிந்தனன் சுரர்கள் அஞ்ச நீரொடு கனலும் மாறாய் நெடுஞ்சினம் திருகி நின்று போரினை இழைப்பதென்ன இருவரும் பொருது நின்றார் ஓர் இறை அளவை தன்னில் ஓர் ஆயிரம் நூறு கோடி சாரிகை திரிந்த அம்மா அனையவர் தடம் பொன் தேர்கள் ஏற்று இகழ் புரியும் வீரர் எதிர் எதிர் துறக்கும் வாளி தாழ் திசை கொண்ட அண்ட பித்திகை காரும் நன்னி மேல் திகழ் பருதிப்பு தேள்வியன் கதிர்வரவு தன்னை மாற்றியவ்வுலகுளோர்க்கு மலிதுயர் விளைத்த அன்றே செற்றமுடியவர்கள் வீசும் திருநெடுங்கணைகள் யாண்டும் முற்றிடுகின்ற காலத்து முகுவன கவனமான் தேர் அற்றன புறவி மாலை அவிந்தன கழிற்றின் ஈட்டம் இட்டன உணர் சென்னீருவன பூதர் கிட்டுவ கிட்டுவசேனில் செல்வ கிளறுவ கிடைத்துப் பின்னும் முட்டுவொன்றை ஒன்றை விடம் வலம் முறையில் சூழ்ந்து ஒட்டனை புரிவானோர் மதிக்கவும் அறியவல்லே எட்டு உள திசையும் விண்ணும் திருவன இருவர் முனிவர் வெஞ்சூழியம்புவர் வன்மை நோக்கி புகழுவர் உறப்பி வீரம் புகன்றெடுத்தழைப்பர் பூசல் மகிழுவர் நகைப்பர் வெற்றிவால் வளை முழக்கம் செய்து திகழுவர் கணையின் மாறி சிந்துவர் தெளித்துச் செல்வார் புரந்தனையட்ட செல்வன் புதல்வனும் அவுணன் சேயும் விரைந்து எதிர்மலைந்த காலை முறை முறை வெகுண்டுவிட்ட வரம் தெரு பகழி மாறி அகிலமும் விரவிச் செல்ல கரந்தனன் இரவி திங்கள் கலைகளும் குறைந்தது அன்றே காலொப்பன கூற்றொப்பன கனலொப்பன கடுவின் பாலொப்பன உறவொப்பன பணியார் புறம் பொடித்த ன கதிர்வொப்பன குன்ற கொன்ற வேலொப்பன இரு வீரரும் விடல் உற்றிடு விசிகம் வரைப்புக்கன புயல் புக்கன வான் புக்கன மரிதெண் திரைப்புக்கன கடல் புக்கன திசை புக்கன திசை சூழ் தரை புக்கன அண்டத்துழை நிறைப்புக்கன இளையோனுடன் அவுணன் விடுநெடுங்கோ திரிகின்றன இருவோர் விடு தீவாளியும் அவைப்பட்டு எரிகின்றன புயலின் குலம் இருநால் திசை கரியும் கரிகின்றன புவிவிண்டன கடல்வற்றின உடுமீன் பொரிகின்றன உலகெங்கணும் புகை விம்மியதன்றே பொடிவோங்கிய திறன் மொயம்புடை புலவன் விடுசரத்தை வடியோங்கிய கனைமாரியின் அருக்கண் பகை மாற்றும் கொடியோன் மகன் விடுவாளியைக் குதை வெங்கனை மழையால் நெடியோன் தனித் துணையானவன் அறுத்தேவுடன் நீக்கும் போர் இவ்வகை இரு வீரரும் பொருளுற்றிடு பொழுதில் நின்றோர்களும் இமையோர்களும் பார்த்தார் ஆரிங்குளர் இவரே எனாம செய்தவரடு போர் வீரம் தனில் எவரே இவர்கிணை என்று வியந்தார் அவ்வேலையின் நூறாயிரம் அடு வெங்கணையதனால் மைவேலையில் வருபானுவை தலை பூட்டியமைந்தன் செவ்வேலவன் திருத்தூதுவன் தேரைப் பொடிப்படுத்தி எவ்வேலையும் வெறு கொண்டிட இடியேரெனார்த்தான் ஆர்கின்றொழிவிரல் மொயம்புடை அறிவன் சினந்திருகி சீக்கின்ற விண்மிசை நின்று தன் சிலை காலுற வாங்கி கூர்க்கும் கனைவோராயிரம் குழுவிற் துறந்திட்டு கார்கின்றமே யவுனற்கு இறை கடுந்தேர்த்துகள் கண்ட வையம் துகளாயிற்றிட வானத்திடை நின்ற வெய்யன் பெருஞ்சினம் செய்து வில்வீரன் தனதுரத்தின் ஐ அஞ்சு நஞ்சு அயில் வாலிபுக்கு அழுந்தும்படித் தூண்டி செய்யந்தனைக் கடந்தே வளர்தடந்தோள் புடைத்தார்த்தான் புறத்தில் புகுநெடுவாளியின் உளநொந்திடுமுறவோன் கரத்தில் சிலைதனில் ஏழிரு கணை பூட்டினன் செலுத்தி வரத்தில் தனக்கிணை இல்லது ஓர் மன்னன் மகன் தனது சிரத்தில் புலிமகுடம் தனை சிந்தித்துகள் செய்தான் மான் கொண்டிடு முடி சிந்திடவரியான் என திகழும் ஏண் கொண்டிடு சூரன் மகன் ஏழிர்கணையை தூண்டி தூண்கொண்டிடு திரல் மொயம்புடை தொல்லோன் உரம் பிணித்த நான்கொண்டிடு கவசம் ஆகம்படு நெடுஞ்சாலிகை அழிவெய்தலுமழல் கால் நாகம்படு சடையோன் சுதன் நன்றிதென நகையா பாகம்படு பிறைபோல் எழுப்பகு செலுத்தி மேகம்படு மணிமேனியன் வில்லை துணிப்படுத்து வில்லொன்று இரு துணி அதலும் பெங்கூற்றினும் வெகுழா அல்லொன்றிய மனத்தீயவனையன் முன்கொடுத்துள்ள எல்லொன்றிய தனிவேலினை எடுத்தியங்கு இவன் தன்னை கொல் என்று உரைத்து உறவோன் மிசை குறித்து செலவிடுத்தான் விடுத்த காலையின் இத்திரம் தெரிந்திடும் விரலோன் அடல் பெறும் கணையாயிரம் கோடிகளதனை நடுத்த செலுத்தினன் அவையெல்லாம் தடிந்து வடித்த படை வான்வழிக் கொண்டு வந்தது வே வந்த காலையில் அதன் பலி நோக்கியே வள்ளல் இந்துசேகரன் உதவிய நாந்தகம் எடுத்து கந்த வேளடி வழுத்தியே கருதலன் விடுத்த குந்தவெம்படை இரு துணி பட்டிட குறைத்தான் குறைத்த காலையில் அமரர்கள் ஆடினர் கொடியோன் திரத்தராகி அவுணர்கள் ஏங்கியே திகைத்தார் அறத்தை ஆற்றிடும் இளையவன் அங்கு அது நோக்கி எரித்தரும் சுடர்வாளினை உரையகத்திட்டான் அள்ளிலைத் தனிவேல் படையிருதலும் அதனை கள்ளவிஞ்சைகள் பயின்றிடு சூர் மகன் காணா தெள்ளிது அம்மவோ என்படை வலியெனச் செப்பி பொள்ளெனக் கரவாளம் ஒன்று எடுத்த நன் பொருவான் கருமுகில் புரைமேனியன் கரத்தில் வாழ் பற்றி விரவு கொடி என விதித்து முன் வீசி உறும் இடிக்குலத்தாவலங் கொட்டியார்த்தோரு செருமுயற்சியால் சீரிளங்கோவின் முன் சென்றான் சென்ற காலையில் இளையவன் தன் பெருஞ்சிலைக்கால் ஒன்ற வாங்கியே பகழி பல்லாயிரம் உய்து வென்றி வாழ்படையான் உரம் கிழித்திடவிடர் குன்றில் வீழ்த்தரும் அருவி போல் வீழ்ந்தது பருதி மாற்றலன்மிசை பகழியும் பாரான் குருதி வீழ்வதும் உரம் பகிர்வுற்றதும் குறியான் ஒருதன்மானமுடினன் சுருதி அன்னவன் சிலையினை வாளினால் துணி வில்லிருத்திடுவிரலினோன்மிசைபட கிளர்ந்து செல்லெனத்தெழித்து ஒரு தன் வாழ் வீசினன் திரிய அல்லலுற்றிடும் இமையவர் அங்கு அது நோக்கி இல்லை மற்ற இவன் இறந்த பின்னமர் என்பது என்ற அங்க வெள்ளையில் வீரவாகுப் பெயரறிஞன் திங்கள் சூடிய உலகடும் தாதையில் சீறி துங்கமிக்க தன் வாழுரி கரங்கெனச் சுற்றி எங்கண் ஏகுதி என்று போய உணனை எதிர்த்தான் ஏற்றெதிர்ந்திடும் எல்லையின் இரவியம் பகைஞன் காத்தெனச் சென்று நேர்ந்தனன் இருவரும் கலந்து சீற்ற நீர்மையால் வாழமர் உழந்தனர் செங்கட் கூற்றும் அங்கியும் சமர்ப்புரிகின்ற கோட்பென்ன மாறு மாறு சென்று அடிமுதல் உப்பினை வாழால் வேறு செய்திடையரிகரன்னது விளக்கி ஊறு செய்திறனாடுவர் இடை தெரிந்து உறாமல் சூறையாம் எனச் சுற்றுவர் வட்டனை சூழ்வார் இன்ன தன்மையில் இருவரும் வாழமர் இயற்றி மண்ணு காலையில் சூர்மகன் விஞ்சையின் வழியால் தன்னை நேரிலா இளையவன் தடக்கை வாழகற்றி அன்னவன் திருத்தோல்மி செய்யந்தனன் அன்றே மாற்றலன் கரவாளினால் எரிதலும் வள்ளல் ஆற்றல் மொயம்பிடைக் குருதியாறு எழுதறது கண்டு ஏற்றம் எய்தினன் சூர்மகன் இவன் தனக்கிளையோன் தோற்றிடும் கொல் என்று இறங்கினர் வானவர் துளங்கே அன்ன காலையில் இளையவன் அருமுகத்து அமலன் பொன்னின் சேபடி புந்தியில் உன்னியே புகழ்ந்து மின்னுவானதன் வாட்படை வீசியே விரைந்து துன்னலன் பலத்தோளினை வலியொடு துணித்தான் துணித்த காலையில் வலதுகை தன்னொடு தொடர்ந்த பனித்தனிச்சுடர் வாழினை இடக்கையால் பறித்து மணித்த சும்புகள் மொயம்புடை அவுணர்கோன் மற்றும் தனிப்பரும் சினம் தன்னொடு முயன்றனன் சமரே தீயவன் தனி முயற்சியை நோக்கியே திரலோன் தூய வாழ்கொடைய அன்னவன் இடக்கையைத் துணிப்ப மாயை தொல்படை விடுத்திடுவேன் என மதித்தான் ஆய காலையில் அறிஞனும் அவன் தலை அறுத்தான் வாழில் அங்கவன் நடுதலும் சென்னியும் வரை நேர் தோளும் யாக்கையும் வீழ்ந்தன சூரியன் பகைஞன் நளுந்தனன் அவனுயிர் வவ்வியே நடுவன் ஆளி ஆழி மொயம்பனை வழுத்தியே தென்புலத்தடைந்தான் சூரன் மாமகன் முடிந்தது முனிவரும் சுரரும் ஆறும் நோக்கியே ஆடினர் பாடினர் ஆர்த்தார் வீர வீரன் நீ யாம் என இளவலை வியந்து மாறியாம் என அவன் மிசை பொழிந்தனர் மலர்கள் நுவலும் அரும் திரல் சூர்மகன் பட்டது நோக்கி அவலம் எய்தியே அழிந்திடு பூதர்களார்த்து தவளரும் திரள் வீரனை வழுத்தினர் தனது கவலை நீங்கியே களித்தனன் செங்கதிற்கடவுள் அன்ன காலையில் வீரவாகுப் பெயரறிஞன் தன்னுளம் சிறந்து அகல் இரு விசிம்பினைத் தனவா இந்நிலத்திடைவந்து தன் துணைவர் தம் இனத்தை துண்ணி அங்கு அவர் புகழ்ந்திடையினையென சொல்வான் ஆன தொல் பெருமாயையால் நம்மை முன்னலைத்த பானுகோப்பனை அட்டணம் பகர்ந்த சூழுறவு தானுமுற்றியதால் இனி எம்பிரான் தன் முன் சேனை தன்னொடுமேவுதும் செல்லுதீர் என்றான் மிக்க வீரன் இத்தன்மையை உரைத்தலும் வினவி முக்கண் நாயகன் குமரவேல் அடி முன்னம்புக்கு நென்னலும் தொழுதில நன்று நீ புகன்றாய் தக்கதே இது என்றனர் துணைவராம் தலைவ ஆங்கு அவ்வெல்லையன் நம்பிதன் இளைஞரும் அடுபோர் தாங்கு பூதரும் தானையம் தலைவரும் தழுவி பங்கர் வந்திடப் பொருள்களம் ஒருவியே படர்ந்து பூங்கிடங்கு சூழ்பாசரையிருக்கையுள் புகுதி நீடிய பாசரை புகுந்திடு தூயோன் பூதர் தம்மொடும் துணைவர்கள் தம்மொடும் போந்து காதலாகியே அறுமுகத்து ஐயனைக் கண்டு பாத பங்கயம் தன்னிடைப்பன்முறை பணிந்தான் பரிந்து பன்முறை வணங்கியே எழுதலும் பகவன் தெரிந்து நோக்கினி சூர்மகனோடு போர் செய்து வருந்தியாங்கவர் செற்றனைாதலின் மகிழ்ந்தாம் விரைந்து கேண்மதி நல்குதும் வேண்டுவது என்றான் என்று மூபிர் முகமுடைப்பண்ணவனியம்ப நின்று போற்றிடும் இளையவரெம்பிரான் நின்னை அன்றி யான் செய்த செயல் இலையாயெனுமடியேன் கொன்றுமற்று இவன் அருளிய வேண்டுமென்று உரைப்பான் கோல நீடியே நிதிபதி வாழ்க்கையும் குறியேன் மேலே இந்திரநரசினைக் கனவினும் பெஹேன் மாலயன் பெரு பதத்தையும் பொருளெனமதியேன் சாலனின் பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன் அந்த நல்வரும் முத்தியின் அறியது ஒன்று அதனை சிந்தை தவத்தரும் பெருகிலர் சிறியேன் உய்ந்திடும் வகையருள் செய்ய வேண்டும் என்று எந்தை கந்த வேள் உனக்கது புரிந்தனம் என்ற உடைய தொல்விரல் பாகுவுக்கு இவ்வரம் உதவி புடையனில் தொழு துணைவர்க்கு நல்லருள் புரியா அடைய மற்றவர் இருக்கைகள் வைகுவான் அருளி விடை புரிந்தனன் யாவர்க்கும் மேலதாம் விமலன் செங்கதற்பகையட்டவன் முதலிய திரளோர் பொங்கவன் தனைத் தொழுது தம் இருக்கையில் போனார் இங்கு மற்றது நின்றிட உணர்த்தம் இறைவர்க்கு அங்கன் உற்றிடு செய்கையை மேலினி அறைவீதி புரிந்ததேல் இறைவன் தன்னையும் காதுவர் என்பது கருத்துள் கொண்டழா வாதுவர் கவனமா வழிக் கொண்டாளென தூதுவர் ஓடினர் துளங்கு நெஞ்சினார் மதிதொடு கடிமதில் மகேந்திர புறத்து அதிர் தரு முரசொலி அவிந்து துன்பினான் முதிர் உறும் அழு குரல் முழங்கும் வீதி போய் கதும் என அரசவை களத்துள் ஏகினா துன்னிய பெரும் புனல் தூண்டு கண்ணினர் புன்னரும் துயரினர் உயிர்க்கு நாசியர் மன்னவன் இணையடி வணங்கி உன்மகன் முன்னொரு தூதனால் முடிவுற்றான் என்றார் தாழ்ந்தவர் முழிந்திடு தன்மை கேட்டலும் சூழ்ந்திடு திருவுடைச் சூரன் என்பவன் ஆழ்ந்திடு துயர்க்கடல் அழுந்தி ஓயனா விழுந்தனன் புரண்டனன் உயிர்ப்பு வீங்கினான் நக்குறுசுடரென நடுக்கம் உள்ளுர மிக்கழு குருதி நீர் விழிகள் கான்றிட தொக்குடல் வியற்பொடு துளக்கம் கொண்டிட அக்கணம் மயங்கினன் அறிவு சோர்ந்துளான் தளர்ந்து உடல் வெதும்புற தன் கண் சோர்வுற உளந்திரிவுற உயிர் ஊசலாடிட விழிந்தவராம் என வீழ்ந்து மான்றவன் தெளிந்தனன் இறங்கினன் இணைய செப்பினான் மைந்தவோ என்றன் மதகளிரோ வல்வினையேன் சிந்தையோ சிந்தைத்து விட்டாத தெள்ளமுதோ தந்தையோ தந்தைக்கு தந்தையிலாம் கொன்றனோ எந்தையோ நின்னை இதற்கோ வளர்த்தனே வண்ணச் சிறுவர் பலர் மாய்ந்தார் அவர் மாய்ந்து முன்னைத் துணையென்று உளம் கொண்டு இருந்தனனால் என்னைத் தனியே வைத்து எந்தையுமே குற்றனையேல் பின்னைத் தனியேன் பிழைக்கும்படி உண்டோ ஒன்னார் சிறையை விடும்புய்வுண்டாம் என்று முனம் சொன்ன எதுவும் இகழ்ந்துத் தோற்றனனால் என்னாம் இனியதனை எண்ணுவது யாவருக்கும் தன்னால் வராதவினை உளதோ தக்கோனே நன்றீதல சமர்க்கு நண்ணுவது நன்னலர் மேல் என்றீரமாக இசைத்தாயான் ஏகாமல் சென்றீ எனவே செலுத்தியுனைப் போக்கின நாள் ஒன்றீங்குளதோ பிழையுன்மிசை ஐயா கைப்போது கொண்டு கடவுளர்களெல்லோரும் முப்போதும் வந்து முறையால் வழிபடுவார் ஒப்போதல் இல்லா உனது மேல் உள்ள பகை இப்போதுடன் நீங்கியே முற்றிருந்தாரோ உன் ஆணைக்கு அஞ்சி உறங்காது உழன்றிடுமாள் இந்நாள் தனில் நீ இறந்தாய் என மகிழ்ந்து பன்னாகப் பாயல் படுத்திருவர்கால் வருட தொன்னாள் எனவே கவலை இந்தித் துஞ்சானோ நம் தானவர் குலத்து நாயகமே நன்னிணற்குவோர் சிந்தாமணியே திருவேயன் தெள்ளமுதே எந்தாய் தனியே போய் எங்கிருந்தாய் அங்கேயான் வந்தாலும் உன் தன் மதுரமொழி கேட்பேனூ சோராத சூழ்ச்சி துணைவர் சிறாரெல்லாரும் சேரார் பொறுதலைப்பச் சென்று ஒழிந்து போயினரால் ஆராய்ந்து எனது துயராற்றுவதற்கு யாருமில்லை வாராய் புதல்வா கடிது ஓடிவாராயே நீடித் திகழ்கதிரால் தீண்டினது சிறை வீடிச் சதுர்முகத்தோன் வேண்டிடனீ விட்ட பின்னர் வாடித் தளர்ந்து வசை படைத்த வெய்யவனார் ஓடிக் உளமகிழ்ந்து செல்லாரோ பற்றாரடி தொண்டு பேணிப் பரந்துழலும் கொற்றா நவனோமுனைத்தான் அடவல்லான் அற்றார் தமது உடலுக்கு ஆவியாய்ச் சென்றிடவே கற்றாயேல் என்னை மறந்திடவும் கற்றாயூ மா கொற்றமைந்தன் மடிந்தானெனக் கேட்டும் இருக்கின்றது என்னும் உயிர் வேகுற்றது உள்ள துயரம் வந்த சாகுற்றதோர் வரமும் சங்கரன் பெற்றிலனே வெற்றி உளமதலை வீந்தால் விழியாமல் மற்றும் எனது உயிரும் வைகும் வலிதாக செற்றிடலுமாகாது என் செய்கேன் அழியாமல் பெற்ற வரமும் பிழையாய் முடிந்தது வேவியே கண்ணே அரசே உனைச்சமருக்கு ஏவியே இவ்வாறு இறங்குதற்கோ இங்கிருந்தேன் கூவியே கொண்டு செல்லும் பூற்றுவன் ஒற்றோ அறியேன் பாவியேன் இந்தப் பதி புகுந்த தூதுவனே கூற்றோர் நகரில் குறுகினையோ அன்னது அன்றேல் வேற்றோரிடம் தன்னில் மே வினையோயான் ஒன்றும் தேற்றேன் தனியே தியங்குகின்றேன் இத்துயரமாற்றேன் அரசே என்னுயிரேவாராயோ என்ன இறங்கியறைவன் பருந்துதலும் அன்னான் உழையில் அவுனர் சிலரோடி துன்ன்களத்தில் துணிவுற்ற சீர்மதலை பொன்னார் உடலம் கொடுப்புலம் பிப்போந்தரா சேர்ந்த குஞ்சித்திரதர்சன் ஞாயிறு பாய்ந்த அண்ணல் படிவம் இசைக்கொளா வேந்தன் முன் உறவுத்து விரைந்தவன் பூந்தன் சேவடி பூண்டு புலம்பினார் அண்ட தம்மை அறிஞ்சிரை வீட்டியே தண்டகம் செய்டை மன்னவன் துண்டமாகிய தோன்றல் தன் யாக்கையை கண்டு அறற்றிக் கலொழ்ந்து கலங்கினான் அற்றமைந்தன் சிரத்தினை யாங்கையால் பற்று நல்லெழில் பார்த்திடும் கண்களில் ஒற்றுமுத்தம் உதவும் உரன் எலா புற்று அராவில் உயிர்க்கும் புரழு துஞ்சலாகி துணிவுற்றும் தெவ்வர் மேல் நெஞ்சு கொண்ட நெடுஞ்சினம் தீர்கிலை விஞ்சுமானமும் வீரமும் வன்மையும் எஞ்சுமே கொல் இனி உன்னுடைய நம்ம கையில் ஒன்றைக் கதும் என பற்றிடா செய்ய கண்படு செம்பு வெய்யவன் கொடு விண்ணினும் தந்த கை ஐய ஈது கொலோ என்று அறற்றுமே வாழறம்படு வாழிகள் மூழ்களில் சாளரங்களென புழை தங்கிய தோளை மார்பினை நோக்கும் தொலைவிழா ஆளை நீ அளதாருளரே எனும் பாருலாய பரந்தலை தன்னிடை வேறு வேறதுவாகனின் மெய்யினைக் கூறு செய்தவன் ஆவி குடித்தலால் ஆறுமோவென் நகத்துயர் என்றிடும் மூண்ட போர்த் தொழில்முற்றிய என் மகன் ஈண்டு வந்தது ஓர் தூதுவன் என்றிட மாண்டு விழான் என்று உரைத்திடின் மற்றியான் ஆண்ட பேரரசு ஆற்றல் நன்றேயெனும் சிரத்தை மார்பினைச் செங்கையைத் தொன்மை போல் பொருத்தி நோக்கிப் என் புந்தியை வருத்தும் ஆகுலம் மற்ற அது கண்டு நீ இருத்தியோ உயிரே இன்னும் என்றிடும் மருளும் மங்கை மறிக்கும் மதலையை நோக்கி அழும் விழும் சோர்வுறும் புரளும் வாயில் புடைக்கும் புவியிடை உருளும் நீட உயிர்க்கும் வியர்க்குமே மன்னர் மன்னவன் மற்றது பான்மையால் இன்னல் எய்தி இரங்கலும் அச்செயல் கன்னி மாநகர் காப்பினுள் வைகிய அன்னை கேட்டனள் ஆகுலம் எய்தினாள் நிலத்தில் விழுந்து சரிந்து நெடுமயிர் குலைத்த கையள் குருதிபை கண்ணினள் அலைத்த உந்தியுளாற்றரும் துன்பினாள் வலைத்தலைப்படும் மஞ்ஜையின் ஏங்கினாள் அல்லல் கூர்ந்தாவுனன் தன் காதலி தொல்லை வைகிய சூழலை நீங்கியே இல்லை என் மகன் காண்பன் என்று ஒல்லையாவலித்து ஓடினள் ஏகினாள் மாவலிக்கு மடங்கல் ஒப்பான் தனி காவலிக்குத் வந்த கன்னிமீர் நாவல் இக்கணம் நண்ணுதீர் என்று கூறி ஆவலித்தனரா இழை வாங்கு பூனுதல் மன்னவன் தேவிதன் பாங்கர்மங்கையர் பற்பலரும் குழியோங்க இந்த நிகர் வரும் ஏந்திழை அந்த மில்லது ஓர் ஆ இழை மாறுடு முந்தியேகி முடிந்து துணிந்துடு மைந்தன் மீமிசை வீழ்ந்து மயங்கினாள் மயங்கினாள் பின் மனம் தெளிவியெய்தினாள் உயங்கினாள் மிகவோ என்று அறற்றினாள் தியங்கினாள் உறும் ஏறு திளைத்திடு புயங்கம் என்ன புரண்டு புலம்பினாள் வெய்யோன் என்று ஊழ் தீண்டுதலோடும் விண்ணில் போய் கையோடு அண்ணாற்பற்றினை வந்து என் கண்முன்னம் மொய்யோடு அன்று வெஞ்சிரை செய்த முருகாவோ ஐயோ கூற்றுக்கு இன்று அறியேனே பண்டேவானம் செந்தழல் மூட்டிப் பகை முற்றும் கொண்டே சென்றாய்பகல் உன்றன் கோலத்தை கண்டேன் இன்றே இக்கிடை தானும் காண்பேனோ விண்டேனல்லேன் இவ்வுயிர் தன்னை வினையேனே செந்தேன் மல்கும் பூமகள் செங்கைக் கிழிவொன்று முந்தேன் இன்னை வேண்டிட முயம்பால் அது வாங்கி தந்தாய் நொந்தேற்கு இன்று ஒரு மாற்றம் தருகில்லாய் அந்தோ அந்தோ செய்வகை ஒன்றும் அறியேனே பாவத்தாலோ விண்ணவரானோர் பலர் கூறும் சாவத்தாலோ யாரினும் மேலாம் தனி மூவர் கோபத்தாலோ எவ்வகையாலோ புரியேன் யான் சோபத்தீயால் வாடினன் நின்னைத் தோற்றேனே பொன் போல் மேனிக் கந்தனை இவ்வூர் புகுவித்து கொன் போர் மூட்டி மைந்தரையெல்லாம் கொல்வித்து துன்போடியின் நாள் நீயும் இறப்பச் சூழ்ந்தாரே என் போலாகவானவர் மாதரெல்லோரும் வான் தாவுற்ற வஜ்ஜர மொயம்பன் வடவை தீ கான்றிக்கும் வன்னி முகத்துக் கழல் வீரன் மூன்றா நூற்று பத்தினர் யார்க்கும் முதல் வந்த தோன்றால் என்றே நின்னை இறைஞ்சிச் சூழ்ந்தாரோ துன்றேர் பெற்றமெய்யொடு புந்தி துணிவாக சென்றே வானில் புக்கனை நின்பால் செல்லும் வண்ணம் ஒன்றே உள்ளம்தான் துணியாதால் உலை வெய்தும் நன்றே நன்றே சிந்தையும் யானும் நண்பம்மா கருந்தேன் மொய்த்த வண்டனமின்னார்கட்கெல்லாம் விருந்தேயாகும் நின் நடை காணும் விதியற்றேன் மருந்தே அன்னாய் நின்னை இழந்தேன் மற்ற இங்கன் இருந்தேன் அல்லேன் துஞ்சின நன்றோ இனியானே நையா தேவர் தமக்கு நனி துன்பம் செய்யா நிற்றல் நன்று அலை என்றேன் அது தேராது ஐயா நின்னைத் தோற்றனின் மன்னன் அவனும் தான் உய்வான் கொல்லோ தன் உயிர்த்தான் மொழியாதே என்று இவை பன்னித் தேவி இறங்கினல் இறங்கலோடு நின்றிடு துணைவிமாறும் நீடுதோல் கிளைஞர் யாரும் கன்றொழி புனிற்றாயென்ன கதறினர் காமர் மூதோர் வென்றியை நீங்கி அந்நாள் விழும நோய் மிக்கது அன்றே அன்னது காலை தன்னில் அவுணர்கோன் இறக்கம் நீங்கி பன்னரும் சிறப்பின் மிக்க பதுமையே முதலோ தம்மை தொன்னிலை இருக்கை வைத்து துண்ணெனச் சீற்றம் கொண்டு தன்னுழைத் தொழுது நின்ற தானவர்க்கு இதனைச் சொல்வான் மாத்தலர் தொகையெல்லாம் வல்லையில் இன்றே செற்றுச் சீற்றமாய்க் குருதி வீட்டித் தீமகம் ஒன்றை ஆற்றி ஈற்றுமைந்தன் தன்னை எழுப்புவன் இந்த மெய்யை வீற்று ஒரு சாரின் இட்டு விடாது போற்றெடுதிர் என்ற அன்னது பலரும் கேளா அழகிதென்றெடுத்துமைந்தன் பொன்னுடல் ஒரு சார் வைத்துப் போற்றினர் போற்றலோடும் மன்னவன் வெகுண்டு நம் தம் மாற்றலற் தொகையையெல்லாம் என் நிலையோனுக்கு ஊணாளிப்பன் என்று எண்ணம் கொண்டான் தும்பை அஞ்சுழியல் வேய்ந்த சோர் முதல் இவ்வாறுண்ணி செம்புநல் ஒழுகு தூதரில் சிலரை நோக்கி அம்புதி வடாது பாங்க ராசுரத் ராசுரத்தரசு செய்யும் எம்பியை வல்லை ஓடிக் கொணறுதீர் என்றா